வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் உலகத்துல அரசியல் செய்வதற்கு மனம் என்றைக்குமே பாகுபாடு பார்க்க கூடாது நல்லவர்கள் தீயவர்கள் என்ற பிரித்தறிந்து அரசியலை செய்யக்கூடாது இதற்கு ஒரு கதை நமக்கு ஞாபகம் வருகிறது அழகான ஒரு ஊர் பாடலிபுத்திரம் அங்கே பிரிய மதில் சுவர் ஒரு கோட்டை அந்த கோட்டையிலே ஆடல் கண்ணிகை பாசவதத்தை என்று அவருடைய பெயர் மிக அழகாக இருப்பவள் அதே போல அதே ஊரில் வாழ்ந்தவர் உபகுப்தர் அப்படிங்கிற ஒரு புத்த துறவி இந்த துறவி மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை அதே மாதிரி அந்த பாசவதத்தைக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருக்கு இந்த உலகத்தில் அழகானவங்க நம்ம அழகானவங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது நம்மளை தேடி வராங்க அப்படிங்கிற ஒரு கர்வம் இருந்துச்சு அப்படி இருக்கிற பாசவாதத்தை ஒரு நாள் அழகா ஓடி வந்து இந்த உபகுப்தர்கிட்ட வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறார் அந்த ஊர்லயே பாசவதத்தை வந்து நம்மளை கூப்பிட மாட்டாளான்னு இயங்கிகிட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் ஆனா இந்த உபகோப்தர் இல்லை காலம் வரும்போது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் காலங்கள் கழிஞ்சிருச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மீண்டும் ஒரு கோடை காலம் இந்த உபகுப்தர் வயசாயிடுச்சு கையில் ஒரு கமண்டலம் வச்சுட்டு அப்படியே தெருவில் நடந்து வர்றார் அப்போ அந்த ஊரே காலியாக இருக்குது எல்லாரும் பக்கத்து ஊரில் நடக்கிற வசந்த விழாவுக்காக இளைஞர்கள் பெரியவங்க எல்லாரும் போயிட்டாங்க அப்போது இவர் வந்து ஒரு கோட்டை மதில் சோரோ படுக்கலான்னு இடம் பார்க்குறாரு அங்கே ஒரு ஓலக்குரல் ரொம்ப அப்படியே உடல் முடியாமல் நோய்வாய்பட்ட நிலையில் அந்த ஓலக்குரல் கேட்குது இவர் போறாரு பக்கத்தில் போய் பார்க்குறாரு நீ உடல் முழுவதும் அழுகி சாக கிடக்கிறவங்க மாதிரி ஒரு பெண் படுத்திருக்கிறார்கள் கோட்டை மதிலுக்கு வெளியே இவர் போய் பக்கத்தில் உட்காந்து தன்னுடைய கமநலத்தில் இருந்த தண்ணீரை கொஞ்சம் எடுத்து அந்த கண்ணை துடைச்சி விட்டுட்டு மீதி தண்ணீரை குடிக்கிறதுக்கு கொடுக்குறாரு நீ பாசவதத்தை இவரை பார்க்குறாங்க நீ ஒரு நாள் என்னை கூப்பிட்ட வரேன்னு சொன்னல வந்துட்டேன் பார் வரவேண்டிய நேரத்துக்கு சரியா வருவேன் அப்படின்னு சொல்றார் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா எது அறம் என்று அறிந்து இந்த வாழ்க்கையில நல்லது கிட்டதை செய்யணும் நாம் எல்லாமே நன்மை செய்யறோம் கேட்டவங்களுக்கு எல்லாம் முடியாது இன்னது செய்தால் இவர்களுக்கு பயன்படுங்கறத தெரிஞ்சு செய்யும் பொழுதுதான் அந்த அறம் உண்மையாக இருக்கும் அவ்வாறு செய்வர்தான் பற்றற்று இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிறது உண்மை இதைத்தான் வள்ளுவரும் மிக தெளிவாக உரைக்கிறார் பற்றற்ற நிலையில் இந்த உலகின் நன்மை தீமையை உணர்ந்து அறம் செய்வரை இந்த உலகம் என்னாலும் போற்றும் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குரல் எண் இருபத்தி மூன்று இருமை ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கின்று உலகு